வணக்கம் அக்டோபர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபது நாட்டின குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச ஆசிரியர்கள் தினம் அக்டோபர் ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு மாற்று நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் ரைட் வாழ்வாதார விருது இரண்டாயிரத்தி இருபது பெற்றுள்ளவர்களில் தவறாக இடம்பெற்றுள்ளவர் ஆனந்த் நீலகண்டன் மூன்று இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டபூர்வமாக எண்ணெய் கசிந்து வருவதை கண்காணிக்க கடல் கண்காணிப்பு செயற்கை கோள்கள் திரளை இந்தியாவுடன் இணைந்து அனுப்ப உள்ள நாடு பிரான்ஸ் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்க பாதை எது 2. பெண்கள் குறித்த நான்காவது உலக மாநாடு எங்கு நடைபெற்றது மூன்று ஸ்வச்சந்த சமுதாயிக் சௌச்சல்யா என்ற பிரச்சாரத்தின் கீழ் சிறந்த மாவட்டத்திற்கான விருதை எந்த மாவட்டம் வென்றது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நற்றிணை பொது அறிவு புயலில் கேட்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி